வகுப்புகளை புறக்கணிக்கிறேன் என் வகுப்பை கேட்டமையால் நன்பனை விட்டு பெறுகிறேன் என் பிரிவை மையப்படுத்தியதால் குறிப்பிட்ட சமூகத்தை மையப்படுத்தும் இந்த சமூகத்தின் முகத்திரையை கிழ்க்க விழ்கிறேன் சாதிக்காய் சாதி இல்லாத காயாக ஆசை இந்து பத்திரிகையாய் மட்டுமே இருக்க ஆசை அடுத்த ஜென்மத்தில் ஆதாம் ஏவாவலுக்கு குழந்தையாய்ப் பிறக்க ஆசை சாதியற்ற சமூகத்தில் வாழலாம் என்ற நப்பாசை சாதி மதத்தின் பேரால் நடந்த கழுவேற்றங்கள் வரலாறாய் ஆக ஆசை பிறப்பின் ஊடாக சம்மதம் இல்லாமல் தொற்றுகிறது மதம் மதம் பிடிக்கவில்லை என சொல்லத் தெரியவில்லை மழலைக்கு என் சாதியை கேட்ட பெரியவரிடமிருந்து என் தூரத்தை கூட்டுகிறேன் பெரியவருக்கு மறதி போலும் பெரியாரை மறந்து விட்டார். என் அடையாளங்களைத் தொடர்ந்து என்னை மட்டும் அடையாளப்படுத்திக் கொள்கிறேன் வெறும் மனிதனாய்